அன்பு மிக்க நன்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் இன்றைய பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடலை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள் அல்லவா இப்போதைய சூழலில் உங்கள் உள்ளங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாடலையே தருகின்றேன் உற்றார் உறவினர்களையும் தூரத்து சொந்தங்களையும் நண்பர்களையும் அறிமுகமானவர்களையும் நேரில் சந்தித்தவுடனோ அல்லது தொலைபேசி அலைபேசிகளில் தொடர்பு கொண்டவுடனும் ஒலிக்கின்ற முதற் சொல் நலமா என்பதை அந்த சொல்லில் இருக்கின்ற பாசம் அன்பு அக்கறை ஆகிய அனைத்துமே குரல் வழியே ஒருவரின் நாவிலிருந்து இன்னொருவர் செவிக்கு சென்று அந்த இதயத்தில் இறங்கி கிரியை செய்கின்றது அதுவே அமுதமாக ஆற்றலாக விருந்தாக மருந்தாக எல்லாமுமாக ஆகிவிடுகின்றது நலம்தானா என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் உச்சரித்த போதிருந்து பலமும் கூடிவிட்டது கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் சந்திப்போம் என்கிற அவரின் முழக்கம் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்றாக புறப்பட்டது ஆழ்ந்த அர்த்தங்களை உள்ளடக்கி கொண்ட ஊற்றாக உள்ளங்களில் பாய்ந்தது குக்ராமங்கள் பட்டி சிற்றூர்களில் வாழ்கின்ற மக்களின் உணர்வுகளில் கூட தோய்ந்தது பனை மட்டைகளிலும் தென்னை ஓலைகளிலும் வெய்ந்த குடிசைகளிலும் குடில்களிலும் அது படர்ந்தது அவர் நடத்திய ஏடுகள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் தாண்டி எளியோரின் வீடுகளின் மீது அமர்த்தப்பட்டுள்ள ஓடுகளாகவே ஆனது குயவன் எனும் கலைஞனின் கால்கள் குளத்து மண்ணை நன்கு மிதித்து பக்குவப்படுத்தி பிறகு அவனுடைய கைகள் செய்வித்த அருமை படையல்கள் அல்லவா அந்த வீடுகள் அதன் மீதி இருக்கும் ஓடுகள் நெசவாளர் குடும்பத்திலிருந்து தோன்றிய அறிஞன் தனது நாவால் மக்கள் உள்ளங்களில் சிந்தனை நெசவு செய்தான் அவனது பேனாவால் இலக்கிய உலகில் அனைவரையும் இசைவிக்கும் அறிவு நெசவையும் அவனே செய்தான் எல்லோரையும் நேசிக்கும் பண்பை படிப்பித்தான் மாற்றாரையும் மதித்து போற்றினான் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினான் இவற்றையெல்லாம் காதார கேட்டு தனது உள்ளத்தில் பதித்து கொண்டவர்களில் கவிஞர் கண்ணதாசன் மிக முக்கியமானவர் தான் பெற்ற அந்த அனுபவத்தை தக்க சூழலில் தான் எழுதும் பாடலின் வாக்கியங்களில் பத்திரப்படுத்தும் வித்தகர் அவர் இதோ நேயர்களே அவரின் பாடலே இன்றைய நிகழ்ச்சியில் ஒலியுலா வருகின்றது நாதஸ்வர கலைஞனை நேசிக்கும் நாட்டிய பெண்மணி தனது உள்ளத்தின் பிரவாகத்தில் ததும்பிய உணர்ச்சியின் வெளிப்பாடாக நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்று விசாரிக்கிறாள் அவனது ஆற்றுவதற்கு வீசும் மயில் தொகையாக மையல் நிறைய சுழன்று வரும் விசிறியாக அது ஆகின்றது கண்ணதாசனையும் சுசீலாவையும் நாதஸ்வரக் கலைஞர்களான எம் பி என் சேதுராமன் எம் பி என் பொன்னுசாமி சகோதரர்களையும் இவற்றை இணைத்துச் சிறப்பித்த கே வி மகாதேவனையும் நடிகர் திலகத்தையும் அவரது குழுவினரையும் நாட்டிய பேரொளியையும் அவரது குழுவினரையும் திரை வரலாற்றிலே தங்க முத்திரையால் நிலைபெற செய்த பாடல் இது தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றது நேயர்களே kadzen kadzen kaden koko dare kono tada deru tada deru kadzen pan kadaga tatteru nakko papa cha